பாடம் அறுபத்தி ஒன்று சோதனைக்குள்ளான ஊரை விட்டும் வெளியேறுவது வெறுக்கத்தக்கது மேலும் வெறுக்கத்தக்கது நீங்கள் எங்கிருந்தாலும் உறுதியாக எழுப்பப்பட்ட கோட்டையில் நீங்கள் இருந்தாலும் மரணம் உங்களை வந்து சேரும் நான்காவது அத்தியாயம் எழுபத்தி எட்டாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் உங்களின் கைகளை அழிவின் பக்கம் போட்டு விடாதீர்கள் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி தொன்னூற்றி ஐந்தாவது வசனம்